الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتقدر صاحبه ولا ولا ولا كل له كفوان احد باشهد ان سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فاوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي والعطيف إلا قد تنقل للم إلا نلمعيك لللم الله تعالى وي أنجي பயந்து நடந்து கொள்ளதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பாவை கொண்டு கொள்கிறேன் நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்ல சகோதரர்களே பெரியோர்களே கொடுக்கல் வாங்கல் என்ற பாடம் மிக விசாலமானது இந்த குறுகிய நேரத்தில் பேசி முடிக்க முடியாது மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை மட்டுமே இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் சகோதரர்களே ஒரு சிலருடைய பேச்சும் செயற்பாடுகளும் சிந்தனைகளும் இஸ்லாத்துக்கும் தொழில் வியாபாரத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை என்பதை தோன்று இருக்கிறது அப்படித்தான் அநேகமான பேச்சுகளும் செயற்பாடுகளும் அமைந்திருக்கிறது மிக அற்பமான வழ ஒருத்தி எ துப்ப வேண்டும் இதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது இப்படி இருக்க பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி இதை பற்றி அல்லாஹு ஏன் வழிகாட்டாமல் இருப்பான் ஏன் இதை பற்றி பேசாமல் இருப்பான் என்ற இஸ்லாம் மிக அழகிய ஒரு பிஸ்னஸ் முறையை கற்று தருகிறது மற்றவர்களை ஏமாற்றாமல் மற்றவர்களை லொஸ்டாகாமல் பொய் சொல்லாமல் மோசடி செய்யாமல் மீதமான முறையில் செய்யுமாறு இஸ்லாமிய வழிகாட்டுகிறது கபூல் செய்யப்பட மாட்டாது அமளிவாதிகள் நோங்கலாம் அவருடைய துறா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவரிடமிருந்து மிக சுருக்கமாக எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் உயர்ந்த அந்தத்தில் இருப்பார் சொல்லுமது உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி இட் செய்யக்கூடியவர்களும் இதில் சமம் சாதாரண ஒரு தேநீர் கடை வைத்திருக்கக்கூடிய சமம் ஒரு சில்லற கடை வைத்து மற்றவர்களை ஏமாத்துவதும் பெரிய கட்டி வைத்துவதும் வித்தியாசம் என்ன பாவ் கிடைக்கும் கணிவான சகோதரர்களே பெரியோர்களே சொல்ல அடைபோத்தல கூடிய காலத்தில் சிலர் வட்டியையே பிசினஸ் ஆக வைத்துக் கொண்டிருந்தார்கள் சொல்ல அலை ஓசலும் அவர்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள் வட்டி வேறு வேறு ரெண்டும் இந்த முன்னிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களாக வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பைபிள் பல ஏற்பாட்டில் அதாவது தோராட்சி சகோதரன் பணத்தின் பக்கம் தேவையானால் கடனாக புது ஏற்பாட்டில் அதாவது இஞ்சி லோகாவில் எழுதப்பட்டு இருக்கிறது கடன் கொடுங்கள் திரும்ப பெறும் பொழுது மேல்மிச்சமாக எதையும் எடுக்க வேண்டாம் பைபிளுடைய கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் வட்டியுடைய தடை வந்திருக்கிறது குரானுடைய வசனங்கள் அருளப்படக்கூடிய நேரத்திலேயும் பார்க்கும் பொழுது கவனிக்கும் பொழுது இதை விடவும் இஸ்லாமத்தில் மிக பெரும் ஒரு பாவம் இல்லையோ என்று சந்தேகம் கொள்ள வைக்கும் அந்த அளவு எச்சரிக்கைகளை அத்தாலா சொல்லிருக்கிறான் மதுப்பானம் குறிப்பது பண்ட இறை சாப்பிடுவது இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் என்ற பாவத்துக்கு பின்னால் தான் வருகிறது பின்னாலும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லையாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லையாம் அல்லாஹுடனும் யுத்தம் தயாரிப்பு செய்ங்கள் வட்டியின் மூலமாக ஒரு ரூபாவை பெறுவதே அல்லாஹுவோடு சமம் யுத்தம் செய்வதற்கு சமம் அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு யார் சக்தி பெறுவார் கனியமான சகோதரர்களே வட்டியின் மூலமாக ஒரே ஒரு திரகத்தை பெறுவது தாயோடு எழுவது முறைகள் விபச்சாரம் செய்வதற்கு சமம் விபச்சாரம் செய்வதே பெரும் பாவம் தாயோடு விபச்சாரம் செய்வதென்றால் அது எவ்வளவு பெரும் பாவம் முறைகள்ார்கள் என்னத்தை வகோதரே பெரியோர்களே அழைவு செல்லுமார்கள் வட்டியை மக்களுக்கு மத்தியில் தடை செய்தார்கள் பகிரங்கமாக பின்னால் வட்டியோடு யாரெல்லாம் தொடர்பு படுகிறார்களோ அவர்களுக்கு செய்தார்கள் لعن الله آكل முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அலை அவர்கள் ஹஜ் வதாயில் வைத்து சொன்னார்கள் அலா மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள் கால்களுக்கு கீழான் போடப்பட்டுவிட்டது என்று சொன்னார்கள் சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு பட்டியை அல்லா அளிப்பான்டான கோடி ரூபாக்களோடு வட்டியுடைய ஒரே ஒரு ரூபா சேர்க்கப்பட்டால் அந்த அனைத்து கோடிகளையும் அல்லாமு தாலா அழிப்பான் வட்டி என்பது நெற்பை தோன்றே கொஞ்சம் நெருப்பை எடுத்து பஞ்சில் போட்டால் முழு பஞ்சு அதே போன்று சேர்க்கப்பட்டால் அளிப்பான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வட்டியுடைய பணம் நெருப்பை போன்றே வட்டி பணத்தின் மூலமாக நாங்கள் வீடு கட்டினோமா ஏசி ரூம் இருந்தாலும் நெருப்புக்கு மத்தியில் இருக்கிறோம் வட்டி பணத்தின் மூலமாக கடை கட்டினோமா நடந்தார் போக்கு மத்தியில் அந்த நெருப்பு ஏதோ ஒரு ரீதியில் எங்களுடைய அந்த சொத்து செல்வத்தை சாப்பிடும் அழித்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏதோ ஒரு ரீதியில் அது பொதுவான அனர்த்தமாக இருக்கலாம் முழு சொத்துமே திருட்டு போகலாம் ஏதோ ஒரு ரீதியில் முழு சொத்துமே அழியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா வாழ்க்கையில் பரட்டத்தை எடுத்து விடுவான் வாழ்க்கையில் இருக்காது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் நோய் இருக்கும் கஷ்டங்களாக இருக்கும் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பரட்டத்தையே வைக்க மாட்டான் எங்களுடைய பிள்ளைகள் நாட்டமாக போய்விடுவார்கள் அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் பிள்ளைகளுக்கு வருவார்கள் என்றால் கொடிகள் உழைக்கும் வறண்ட பூமியிலிருந்து அல்ல மாம்பரத்திலிருந்து மாம்பழம் தான் வரும் எப்பல் மரத்தில் இருந்து எப்பல் தான் வரும் என்ன போடுகிறோமோ அதுதான் விளையும் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே வட்டி என்பதை புது புது பெயர்களில் ஏராளமாக உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா உளமாக்களும் அநேகமான மனிதர்கள் இந்த ஒரு மனிதருடைய வார்த்தையை தான் ஏற்றுக்கொள்வார்கள் இவர் இதை பற்றி அறிவு இருந்தாலும் சரி என்றாலும் சரி எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய பேச்சை தான் கேட்பார்கள் வார்த்தையை பார்க்கிறார்கள் எந்தனிதனுக்கும் அல்லா ஹராம் அல்லா ஹலால் சொன்னார்கள் ஆனால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் சில விதங்கள் இருக்கிறது அவைகள் சந்தேகமானவைகள் முதலாவது உள்ளத்தில் குறுக்குறுக்கும் அப்படி உள்ளம் தடமாறுகிறதா அதில் இருந்து தவிர்த்து சொல்லுங்கள் சொல்லமா இருக்கிறார்கள் வீட்டில் ஒரு பேரிச்சப்பழத்தை கண்டார்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மிகவும் அராமக்கப்பட்டிருந்தது சல்லம்மா பலை வசல்லமார்கள் அந்த சந்தேகத்தின் காரணத்தினால் ஈச்ச சாப்பிடாமல் விட்டுவிட்டார்கள் சந்தேகம் அதனால் இஸ்லாமத்தான் மிகைத்துவிடும் ஏதாவது ஒரு விடயத்தில் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது என்றால் அதை முழுமையாக தவித்துக் கொள்வதுதான் சிறந்தது ஏனென்றால் விடுவதற்காக வேண்டி ஆ ஒன்றை நாம் விட்டெடுக்கிறோம் அவ்வளவுதான் கணியமான சகோதரர்களே பெரியவர்களே அநேகமானவர்கள் சொல்கிறார்கள் ஷராத்தை செய்யாமல் உலகத்தில் வாழையில் இமாம் அணைகி எழுதுகிறார்கள் சந்தேகமானவைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் பெரியவர்களே சொன்னார்கள் உங்களுக்கும் மத்தியில் ஒரு சிறையை போடுகள் இருந்து நான் தப்ப வேண்டுமா மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட மக்கருகான விடயங்கள் இருந்து நாம் தவித்துக் கொள்ள வேண்டும் விடயங்கள் இருந்து நாம் தவித்து கொண்டோம் என்றால் எங்களால் தப்பித்துக் கொள்ளலாம் எனவே கண்ணியமான சகோதரர்களை முதலாவது உள்ளத்திடம் கேளுங்கள் உள்ளம் என்ன சொல்கிறது தடமாறுகிறது தான் விட்டுவிடுங்கள் ஒருவேளை அதை பற்றிய சரியான அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உளமாக்களை கேளுங்கள் இந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நிகழ்வை நான் எப்படி சமாளிக்க வேண்டும் உலமாக்களிடம் கேளுங்கள் முதலாவது பட்டி என்றால் என்ன என்று விளங்க வேண்டும் பிரயோஜனத்தையே கொண்டு வந்து தேக்குமோ அவைகள் அனைத்துமே பட்டிதான் ஒருவன் கடன் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு நிபந்தனையும் போடவில்லை மாத மாதம் இவ்வளவு தர வேண்டும் என்றோ கடனை திருப்பி தரும் பொழுது இவ்வளவு அதிகமாக தர வேண்டும் என்றும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் கடனை அழகிய முறையில் நிறைவேற்றுவது சொன்னார்கள் திருமதியுடைய உங்களின் சிறந்தவர் கடனை அழகிய முறையில் ஆனால் ஒரு மனிதன் கடன் கொடுக்கும் பொழுது நிபந்தனை போடுகிறான் மாதா மாதம் இவ்வளவு எனக்கு தர வேண்டும் அல்லது முழுமையாக கடனை திருப்பி தரும் பொழுது இவ்வளவு அதிகமாக தர வேண்டும் இது இதை தான் என்று சொல்கிறது சகோதரர்களே பெரியவர்களே பேங்க்ல கடன் எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் பகிர்களும் அல்லும் அல்ல சோத்துக்கு வழியில்லாதவர்களும் அல்ல அவர்கள் ஏன் கடன் எடுக்கிறார்கள் அவர்களுடைய பிசினஸ் பண்ணுவதற்காக வேண்டிய இதற்கு சொல்லப்படும் கமர்ஷியல் லான் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது சாஹிய காலத்தில் இருக்கவில்லை அதனால் இதனுடைய அடிப்படை இருக்கிறது போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே ஹராம் தான் அது என்ன பெயரில் வந்தாலும் சரி எந்த தோற்றத்தில் வந்தாலும் சரி அதே போன்றுதான் வந்தாலும் சரி அது எந்த சந்தேகமும் கிடையாது பிசினஸ் தானே அதே ப்ராஃபிட் ஏன் ஹராமாக்கப்பட வேண்டும் என்ன லொஜிக் என்ன காரணம் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க லொஜிக்க சொல்லுங்கள் அந்த லொஜிக்கூடிய கட்டளை நான் ஏற்க மாட்டேன் இதுதான் இதனுடைய அர்த்தம் உதாரணம் என்ன தெரியுமா என்னிடத்தில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் வீட்டில் இருக்கிறது நான் வந்த வேலைக்காரன் மட்டும்தான் நான் வேலைக்காரத்தில் பணத்தை கொடுத்து சொல்கிறேன் பத்து கிலோ இறச்சி வாங்கி கொண்டு வாக்குறான் வீட்டில் இருக்கிறதே ரெண்டு பேர் ஏன் பத்து கிலோ முதலாவது சொல்லுங்க அவன் எங்களுடைய வேலக்காரன் நான் சொன்னதை அவன் தெரியதான் வேண்டும் அல்லா எங்களுடைய ஜமான் நாங்கள் அடிமை அவன் வேண்டாம் என்று சொன்னால் நாம் அதை தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும் எந்த லொஜிக்கையும் கேட்க முடியாது எந்த காரணத்தையும் கேட்க முடியாது மனிதர்களால் தவறு நிகழலாம் அல்லாங்களால் தவறு நிகழ்ச்ச தவறு நிகழ அதற்கு காரணம் தேடுவதோ லஜிக் பழக்கமாக சொல்ல வேண்டியிருந்தாலும் என்னுடைய முக்கியமான தலைப்புக்கு நான் வருகிறேன் இஸ்லாமிக் பேங்க் அல்லாத மற்ற பேங்குகளில் அவர்களுடைய மெயின் பிசினஸ் அதனால் வட்டி இல்லாமல் பேங்கை ரன் பண்ண முடியாது என்பது அர்த்தம் அல்ல எங்களுடைய அறிமுகம் செய்து விட்டார்கள் இந்த ஹலாலான ஒரு முறையை அறிமுகம் செய்யவில்லை என்றால் நீங்களே பல கேள்விகளை கேட்பீர்கள் இன்சூரன்ஸ் ஹெராம் அது ஹராம் இது ஹெராம் என்று சொல்றீங்களே ஆனால் நீங்க ஓட்டுறது நாங்க இம்போர்ட் பண்ணின வாகனம் கப்பல்ல சான் போடுவது என்றால் மூணாவது ஒரு மனிதன் சம்மந்தப்படுவது கட்டாயம் கட்டாயம் கேட்பீர்கள் சகோதரர்களே பெரியோர்களே இஸ்லாமிக் பேங்க் அறவே கூடாது என்று சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல அது முட்டாள்தனம் சரியத்தில் ஒன்று இருக்கிறது இப்படி செய்தால் இப்படி செய்தால் ஆனால் நடக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் வித்தியாசம் எப்படி கிடைத்தது என்று அவர் என்னிடத்தில் உதாரணத்திற்கு என்னிடத்தில் லோ குவாலிட்டி ஈச்சப்பழம் ரெண்டு கிலோ இருந்தது நான் அதை கொடுத்து ஹை குவாலிட்டி ஈச்சப்பழம் ஒரு கிலோவை வாங்கிக் கொண்டேன் இது வட்டி சல்லமா கேட்டதும் சொன்னார்கள் சொன்னார்கள் இது ஈச்ச பழத்தில் மட்டுமல்ல அரிசி கோதுமை பருப்பு எல்லாத்திலுமே வரும் பண்டமாற்றம் செய்யும் பொழுது அதனுடைய மதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் கிளவுகளை வித்தியாசமாக செய்வது இது வட்டி ஐநூறு சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை ஒரு மாற்று வழியை கற்றுக் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய ஈச்ச பழத்தை பணத்திற்கு அவருக்கு விற்க வேண்டும் அவருடைய ஈச்ச பணத்துக்கு நீங்கள் வாங்க வேண்டும் ஈச்சப்பழம் கைமாறுகிறது ஆனால் அணுகுமுறை வித்தியாசம் பொறிக்கப்பட்ட ரெண்டு கோழி வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றை கழுத்து இன்னொன்று வயிற்றில் குத்தப்பட்டது கழுத்து வெட்டப்பட்டது வயிற்றில் குத்தப்பட்டது ஹரா நினைக்கிறார்கள் இல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் கிடைக்கிறது அந்த புள்ளைக்கு நாம் என்ன பேர் சொல்லுவோம் என்றுதான் சொல்லுவோம் இதே நேரத்தில் வலி இருந்துகள் இருந்து நடந்து அவர்கள் தேர்ந்த முதலாவது விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பவர்கள் நவிமார்களுடைய பாரிஸ்கள் நபிவார்களுக்கு என்ன பொறுப்பு இருந்ததோ அதே பொறுப்பு இந்த உலமாக்கலுக்கும் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது உலமாக்களுக்கு ரெண்டு பொறுப்புகள் இருக்கின்றன முதலாவது பஜாரில் எங்களுடைய சுபர் மார்க்கெட்களில் என்ன பிசினஸ்கள் நடக்கிறதோ அந்த பிசினஸ் பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது ஹலால் இது ஹலாம் இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் ரா தெ முறையை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதும் குலமாக்களுடைய கட்டாயம் தான் ஒரு கனமுக்கு விளக்கம் சொன்னார்கள் ஏழு வருடங்கள் கழிப்பான காலம் பின்னால் ஏழு வருடங்கள் பஞ்சகாலம் வரும் விளக்கத்தை சொல்லிட்டும் வந்தது பஞ்ச காலத்தில் விவசாயம் செய்ய முடியாது ஏற்கனவே சேர்த்து வைத்த தானியங்களை எடுத்து மக்களிடம் கொடுத்து பிசினஸ் செய்ய வைத்தார்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை கீழே போவதற்கு விடவில்லை வீழ்ச்சி காண்பதற்கு விடவில்லை இது யாருடைய பிளான் ஒரு நபியுடைய பிளான் இஸ்லாமிக் பேங்க் ஒன்றே தேவையில்லை என்று நாம் முழுமையாக அதை ஒதுக்கியிருந்தால் முஸ்லிம்களுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கும் இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய மூத்தமாக்கள் இஸ்லாமிக் பேங்க் தகாபொல் என்ற ஒன்றை அறிமுகம் செய்தார்கள் அலமது இல்லா இன்று முழு உலகத்திலேயும் இஸ்லாமிக் இஸ்ரேலை நாடுகளிலேயும் இஸ்லாமிக் இந்தியாவுடைய கேரளாவிலும் சமீபத்தில் இஸ்லாமிக் பேங்கை ஆரம்பித்து வைத்தார்கள் டைம் பேங்க்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுதான் முதலாவது மலேசியா இரண்டாவது ஜோகே அலமது முழு உலகத்திலேயும் இந்த இஸ்லாமிக் பேங்க் உடைய சிஸ்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் என்ன, பணம் ஆனால் மூலமாக எடுத்துக்கொள்வோம் இல்ல உங்களுக்கு அறுபது வீதம் எங்களுக்கு நாற்பது வீதம் இந்த வீதத்தை முடிவு செய்வது கட்டாயம் சொல்லப்படும் உதார எந்திரக்குறைச்சலும் இல்லாமல் பிசினஸ் ஆகினால் அதனுடைய முழு பொறுப்பும் பணம் வைத்தவர்தான் பேங்க் அதுக்கு பொறுப்பாகாது இதுதான் சரியா புரிய சட்டம் நேரத்தில் பேங்க் திரைக்குறைச்சலினால் பிசினஸ் ஆகினால் அதற்கு முழு பொறுப்பும் பேங்க் தான் என்னுடைய கேபிட்டலை அவர்கள் திரும்ப தர வேண்டும் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கிறது ஒரேம் தான் நான் பேங்க் போய் சொல்கிறேன் இந்த ஒரு லட்சத்தை இப்ப எடுத்துக்கொள்ளுங்கோ ஒரு பைக்கை வாங்கிக்காங்க நான் மாத மாதம் மொத்த சல்லிகளை கட்டுகிறேன் பேங்க் என்ன செய்யும் முதலாவது ஒரு பைக்கை வாங்கும் முதலாவது எனக்கு அவர்கள் விற்பனை தொடர்பும் இல்லை வெறுவனே பிசினஸ் தான் நடக்கிறது வட்டியோடு எந்த தொடர்பும் இல்லை அது பேங்க் லாபம் அந்த ஐம்பதாயிரத்தை தான் எங்களுக்கு மாதா மாதம் எப்பொழுது முழுமையாக சல்லி கட்டி முடிவோமோ அப்பொழுது பைக் எங்களுக்கு சொந்தமாகும் கண்ணியமான சகோதரர்களே இன்னும் ஏராளமான நிறைய சொல் இருக்கின்றனத்தையும்தே மிக சுருக்கமாக சொல்கிறேன் எனக்கு பிசினஸ் செய்ய முடியாது உலகத்தில் வாழ முடியாது என்றால் போக வேண்டாம் இஸ்லாமிக்கு பேங்குக்கு செல்லுங்கள் நான் இந்த இடத்திலிருந்து தனவார்த்தை இல்ல கொள்கையை சார்ந்தவர் அவருக்கு இதை பற்றி சரியான அறிவு இருக்கிறதா இல்லையா இதை விசாரணை செய்யுங்கள் அதற்கு பின்னால் கேளுங்கள் இந்த ஆளுமுடைய விடயங்களை பேங்க் அமல்டுத்து வைத்திருக்கிறார்களா இதை விசாரணை செய்யுங்கள் அதற்கு பின்னால் அந்த பேங்க் தொடர்பு படுங்கள் சில நோன் முஸ்லிம் நாங்களும் ஆரம்பிக்கிறோம் என்று முன் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் செய்ததே நோன் முஸ்லிம்ஸ் எப்படி சாத்தியம் இல்லாமல் ஷரியா சக்ஷனை அவர்கள் உருவாக்க முடியாது இல்லை என்றால் அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள் அவசியம் செய்யுங்கள் சரிதானா இதை பற்றி விசாரணை செய்யுங்கள் அதற்கு பின்னால் இந்த ஆலிமுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுகிறதா இதையும் பாருங்கள் ஆனால் மத்த செஷனுக்கும் எந்த இருக்க கூடாது என்றால் சரியான செக்ஷனில் வேலை கூடிய சம்பளம் ஒரு டீ கூட வேறாக தான் இருக்க வேண்டும் இதோடு எந்த ஒரு சம்பளம் இருக்கக்கூடாது இவைகளை கவனித்து நீங்கள் சரியான ஒரு பேங்கோடு தொடர்பு நான் எந்த பேங்குக்கும் போகுமாறு சொல்லவில்லை அமானக்கு போங்க என்று சொல்லவும் இல்லை சொல்லவும் இல்லை நீங்கள் முதலாவது ஒரு பேங்குக்கு போய் ஆராய்ச்சி செய்யுங்கள் விசாரியுங்கள் எப்படி நடக்கிறது செய்யும் பொழுது அவருக்கு தான் விஷயங்கள் தெரியும் தனியான சகோதரர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன கரண்ட் அகௌண்ட் வாய்ப்பதும் டப்பவாவுக்கு மாற்றம் தான் தனியமான சகோதரர்களே பட்டி பேங்கும் தொடர்பு அகௌண்ட் திறந்திருக்கிறீர்களா அல்லாக்காக வேண்டி சொல்கிறேன் அந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் அக்கௌண்ட்டை தருவார்கள் ஆ நான் வட்டி பணத்தை எடுக்க மாட்டேன் என்று அதை அங்கு விட்டுவிட்டு வரவும் வேண்டாம் ஒருவேளை இந்த பணத்தை மேன்மைக்காக வேண்டி பாவிக்கப்படலாம் ஒருவேளை அந்த பணத்தினால் அவர்களுடைய ஆலயங்கள் கட்டப்படலாம் அந்த பணத்தினால் பல பாவங்களுக்கு காரணமாக அந்த பணம் அமையலாம் அதனால் பணத்தை அங்கு விட்டுவிட்டு வர வேண்டாம் வட்டி பணத்தை கை கெடுங்கள் எடுத்து பொது சேவைகளுக்காக வெளி செலவழியுங்கள் ரோட் போடுவதோ இல்ல மைய மதில்கள் கட்டுவதோ இல்ல மசிதுக்கு டாய்லெட்கள் கட்டுறதோ மசித் கட்ட முடியாது இப்படி பொது சேவைக்காக வெளி பயன்படுத்துங்கள் ஆனால் எந்த ஒரு தனிநபருக்கும் கொடுக்க முடியாது இவர ஏழ்மையான மனிதர் அதனால் என்னுடைய வட்டி பணத்தை பாவிக்கலாம் பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் செய்யக்கூடியவர்கள் முதலாவது ஹலால் எது ஹராம் எது என்று தெரிந்து அறிந்து செய்ய பொருளை எல்லாம் பாவிப்பது ஹராமோ ரா என்றால் அதை விற்பனை செய்வதும் ஷராம் போதை வஸ்துகளை பாய்ப்பது ஷராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஷராம் பன்றியினுடைய கொடுப்பு ரத்தம் தோல் முடி இவை கலக்கப்பட்ட சாமான்களை பாய்ப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம் என்னுடைய கடையில் ஒரு மனிதர் தேங்காய் வாங்குகிறார் எனக்கு நல்லவ தெரியும் இந்த தேங்காய் கொண்டு போய் சிலைக்கும் நாள் உடைக்க போறார் அப்படி என்றால் அவருக்கு தேங்காவை விற்பனை செய்வது ஷராம் என்னுடைய கடையில் ஒரு மனிதர் வால் வாங்குகிறார் எனக்கு நல்லப தெரியும் இதால யாரையாவது கொலை செய்ய போகிறார் யாருக்காவது அநியாயம் செய்ய போகிறார் அப்படி என்றால் விற்பனை செய்வது அதனால் கிடைக்கக்கூடிய பெருமதிகளையும் ஹராமாக்கி விடுவான் சகோதரர்களே பயிரை மற்றவர்களை நொஷ்டாக்குவது மற்ற மக்களை ஏமா அவர்களை கீழ போடுவது சம்பந்தப்படுமோ அந்த பிசினஸ்கள் அனைத்துமே பல பல பெயர்களில் அறிமுகமாக புது புது பெயர்களில் பிசினஸ்கள் அறிமுகமாக் கொண்டே இருக்கிறது உதாரணத்திற்கு நெட்வெர்க் மார்க்கெட்டிங் ஸ்ரீலங்காவில் பரவலாக நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எங்களுடைய பாதிகளிலேயும் அதிகமான இந்த பிசினஸ் செய்து கொண்டு வருடங்களாக இந்த உலகத்தில் இஸ்லாமிய பத்துவா வெளியிட்டது நெட்வேர்க் மார்க்கட்டிங் ஹராம் பத்து வெளியிட்டது நெட்வேர்க் மார்க்கட்டிங் ஹராம் வெளியிட்டது நெட்வேர்க் மார்க்கெட்டிங் ஹராம் பாகிஸ்தான் இந்தியாவுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஷராம் உஸ்மான் இசாம் அவர்கள் அவர்களுடைய உருது கிதாபுளையும் அரபு கிதாபுகளையும் எழுதுகிறார்கள் இந்த பிசினஸ் தடை செய்யப்பட வேண்டும் இது ஹராம் சொல்ல சொன்னார்கள் மண் யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவரை கிடையாது மற்றவர்களை ஏமா் இருக்குவது இல்லையோ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹலால் இதை உலமாக்களுடைய மசோரா அமல் செய்யுங்கள் கனிமன சகோதரர்களை பெரியவர்களே மன வர்ஷனா மோசடி செய்வோம் ஒரு சகாமி சாப்பாடு வித்துக்கொண்டிருந்தார் சாப்பாடு மேல் பகுதி நல்லா இருக்கிறது ஆனால் உள்பகுதி நனைந்து இருந்தது செல்லமா அழைமார்கள் கையை போட்டு பார்த்தார்கள் உள்பகுதி நனைந்து இருக்கிறது கேட்டார்கள் என்ன இது அந்த வரைய சொன்னார் யாரா மலை வந்தது அதன் விட்டது தான் சொன்னார்கள் மண் ஹர்ஷனா பலை சமின்னா யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவரே கிடையாது எனவே கண்ணியமான சகோதரர்களே உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கல் வாங்களை சீராக்குங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையே நாசமாக போய்விடும் என்னுடைய மூத்தவர்கள் அவர்கள் வளர்த்தோடு ஆடை விற்பனை செய்யும் ஆடு நல்ல ஒரு ஆடுதான் ஆனால் அது சாப்பிடும் பொழுது காலால் தான் எடுத்து சாப்பிடுவது அந்த குறையை கூட சொல்லி விற்பனை செய்தார்கள் எனவே விசாரம் செய்யும் அந்த பொருளில் உள்ள குறைகளை மறைத்து ஏமாற்றி மோசடி செய்து விற்பனை செய்ய சரியா தப்படி சொல்லவில்லை அப்படி செய்வீர்கள் என்றால் சொத்து செல்வங்கள் எல்லாம் விடும் கொடுக்காத வரை அமல் விவாதங்கள் கபூல் செய்யப்பட மாட்டாரே தொலகை நோம்பு ஜகாது ஒரு முசாபுடைய துவானை அல்லாமு தானே ஏற்றுக்கொள்கிறார் ஒரு பிரயாணி அத்த குடத்து பிரயாணம் என்பது வேதனுடைய ஒரு பகுதி அதனால் பிரயாணம் செய்யக்கூடிய துவானை அல்லாமு தான் கபூல் செய்கிறார் ஒரு பிரியை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள் கையேந்தே செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய சாப்பாடு கேள்வி யான் கேட்டார்கள் விருப்பமான ஒரு அமல் மற்ற அமல்களில் காண்பிப்பதற்காகவே செய்யலாம் ஆனால் நோன்பை காண்பிப்பதற்காக எத்தனையோ நோம்பாளிகள் பசியோடு தாகத்தோடு இருப்பார்கள் என்ளுக்கு மீதமாகாது பசியோடு தாமத்தோடு இருந்ததை தவிர ஏன் சொல்லலாம் எப்படி சொன்னார்கள் முறையில் சம்பாதித்து அதனால் தயார் செய்து ஏற்றுக் கொள்வார் கிராமத்து நாளையின் அதில் ஒரு கேள்விதான் நீ எப்படி சம்பாதித்தாய் நீ எப்படி செலவழித்தாய் நீ சம்பாதித்தது எப்படி நீ செலவழித்தது எப்படி இதற்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடவே முடியாது சொன்னே எங்களுக்கும் சொல்கிறான் எழுதுகிறார் சிறப்பு சாலை எங்களுடைய மனைவிமார்கள் கணவன்களை அனுப்பும் பொழுதே அட்வைஸ் பண்ணி அனுப்புவார்கள் எவ்வளவு மகன் இன்னாரே பெயரை சொல்லி சொல்வார்கள் உணவை கொண்டு வந்து நாங்கள் பொறுமையாக இருப்போம் ஆனால் நரசத்தினுடைய நெருப்பின் மீது பொறுமை செய்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே ஹராத்தின் மூலமாக கிடைக்கும் சொத்து செல்வங்களை அல்லாஹு கண் பார்வை கண் பார்வை அலங்கரித்து காண்பிப்பான் நன்மையை குறைத்து காண்பிப்பான் முறையில் கிடைக்கக்கூடிய சொத்து செல்வங்களை அதிகரித்து காண்பிப்பான் அல்லாஹு சொல்லுகிறான் நவியை சொல்லுங்கள் ஹலாலும் நல்லதும் ஒரு நாளும் சொத்து செல்வங்கள் உங்களுக்கு அதிகமாக விளங்கினாலும் சரியே என்ற கனிமன சகோதரிகளே தொழில் செய்ய வேண்டும் அதையும் ஹலாலாக செய்ய வேண்டும் இஸ்லாம் தொழில் செய்யுமாறு வலியுறுத்துகிறது இஸ்லாமத்துக்கும் தொழில் வியாபாரத்துக்கும் பெரும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒவ்வொரு மனிதர்களும் தொழில் செய்ய வேண்டும் மக்களிடம் கேட்கக்கூடாது எழுதுகிறார்கள் சம்பாதிப்பதற்கு உடம்பிற்கும் இருந்து அதற்குண்டான வழிகளும் இருந்து நான் அமல் விவாதம் செய்கிறேன் அதனால் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டேன் என்றோ அல்லது நான் அவ்வாது வைக்கிறேன் அதனால் நான் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டேன் என்றோ வீட்டுக்குள் நாள் குண்டுவது இது தாக்குதல் அல்ல மனத்தனம் எழுதுகிறார்கள் இப்படி செய்வது ஆக மாட்டாது ஒவ்வொரு மனதும் செய்யதான் வேண்டும் உலகத்துடைய ஒவ்வொரு விடயங்களையும் அக்பாபுகளோடு இணைத்து வைத்திருக்கிறான் காரணிகள் ஒட்டகத்தை கட்டாமல் போனார் கேட்டார்கள் ஏன் இது அந்த மனிதர் சொன்னார் யாரோ சொல்லம் தான் தவக்கல் வைக்கிறேன் அம்மா கை இது கேட்கிறேன் என்னுடைய பசியை போக்கிறேன் தாக்கத்தை போக்கிறேன் ஒரு நாளும் பசியை தாக்கத்தை போக்க மாட்டான் பசியை தாகத்தை போக்கக்கூடிய சாப்பாடை குடிநீரை தருவான் திருமணம் ஆம்பால் ஒரு பெண் காவத் பிடிச்சா எனக்கு தொழில் செய்ய தொழில் முறையில் தொழிலை செய்து மக்களுக்கு மத்தியில் தலையில் கையாம் வெறுக்கிறது கேட்டு வந்தார் இஸ்லாம் வெறுக்கிறதை மற்றவர்களிடத்தில் கையே மிகப்பெரும் மக்களை பார்த்து சொல்வார்கள் தொழில் <Iphans> செய்தார்கள்ருபம் <hwes> ஆடு மேய்க்காமல் நபியாக வரவில்லை எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான் அப்படி என்றால் எல்லா ரசூமார்களும் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்து விட்டுதான் நபியாகவே வந்திருக்கிறார்கள் தொழில் செய்திருக்கிறார்கள் நபியாத ஒரு விவசாயி விவசாயம் செய்தார்கள் நோய் அலை நச்சாரன் கொல்லன் தொழில் செய்தார்கள் நபி இதனை காணாதன் தொழில் செய்தார்கள் நவ் இப்ராஹிம் அலை இஸ்லாம் காண பஸ்ஸாதன் வியாபாரம் செய்தார்கள்க்கலாம் கொள்ளார்கள் நபி மூசி சில ஆண்டு காலம் கோடி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி தாமதம் செய்து விற்பனை செய்தார்கள் நபிமார்களுடைய தொழிலை அடுக்கொண்டே போகலாம் தொழில் செய்தார்கள் தொழில் செய்தார்கள் அம்புக்கள் ரஹ்மான் அலி ரவியான பெரும் தொழில் செய்து சுயமாக வந்தார்கள் சில சகாபாக்கள் இருந்தார்கள் பால் வியாபாரி இருந்தார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒட்டக வியாபாரி குதிரை வியாபாரி ஆடு வியாபாரி செய்தார்கள் மற்றவர்கள் தொழிலுக்கு போவார்கள் தனிமான சகோதரர்களே அப்துல் ரஹ்மான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு கிஜிரத் வருகிறார் யார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு கிஜிரத் என்றாலும் மக்காவாசியை மதிய ஆசியோடு நண்பனாக சகோதரனாக ஆக்கி விடுவார்கள் அப்துல் ரஹ்மான் ஒரு ராவ் ரதிகம் அவர்களை சாதம் ரத்தியா ரத்திரவர்களோடு நண்பனாக சகோதரனாக ஆக்கிவிட்டார்கள் ரபியா அவருடைய சொத்தில் அரைவாசியை எடுத்து வைத்தார் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்துல் ரஹ்மான் ஒரு ராவ் ரதிகல்லாம் என்று சொன்னார்கள் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு சந்தையை காட்டுங்கள் நான் பிசினஸ் போகிறேன் து அப்துமியாஸ் செய்தார்கள் கொண்டு போய் விற்பனை செய்தார்கள் கால போக்கில் பெரும் செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் உடனா எனவே தண்ணியமான சகோதரர்களே தொழில் செய்ய வேண்டும் அந்த தொழிலையும் முறையில் செய்ய வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது தொழில் செய்ய வேண்டும் ஹலாலான தொழிலை தெரிவு செய்ய வேண்டும் அந்த ஹலாலான தொழிலையும் ஹலாலான முறையில் செய்ய வேண்டும் மோசடி செய்யாமல் போய் பேசாமல் மற்றவர்களை ஏமாற்றாமல் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் எங்களுடைய தொழில் வியாபாரத்து ஹலாலான முறையில் ஆக்கியிருவானாக என்னோட கொடுக்கல் வாங்கலை சீராக்குவனாக யாம் யார் ரஹ்மான் என்னுடைய பாவங்களை மண்ணி சரியா தான் தப்புதவர்களை மண்ணி சரியாக தான் உன்னுடைய குற்றம் குடைகளை மண்ணைத் தெரியாதுல்லாம் பாவம் செய்யக்கூடிய அவர்கள் யாருலாம் உன்னோட பாவங்களையும் மண்ணித் தெரியாதுலாம் பெரும் பாவங்களில் இருந்து இதோ நாம் தோவா செய்கிறோம் எங்களுடைய சின்ன பாவங்கள் எந்த ஒரு பாவம் உன்னை சந்திக்க ஆர்வத்தை தந்திரியா பாவத்தின் மீது வெறுப்பை தந்தரியாது பொருளாதாரத்தை வளர்ச்சியை தெரியாமல் முறையில் பிசினஸ் செய்ய எங்களுக்கு தொகையை தெரியாமல் தான் அதுக்குண்டான வழிகளை மிக எளிதான முறையில் ஏற்படுத்தி தந்தரியாதாம் வட்டியில் இருந்து கராத்தில் இருந்து தப்பித்து வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்த பெற்றோர்கள உலகத்தில் என்ன மூலம் எல்லாம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அழிக்கப்படுகிறார்களோ கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கு உதவி செய்தார்களாம் ஷமிதான் அவர்களுக்கு மேலான ஷகாதத்தியார்களா யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களையால்தான் அவர்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை செலவழிக்கிறார்கள் அவர்களை கபோல் செய்து கொள்ள சொத்து சிலங்களில் தான் உன்னுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களை ஒரு நாள் மீனாக்கிறாரியால் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்தால்தான் அவர்களுடைய பொருளாதாரத்தில் மேனைப்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் அவர்கள் பாதையில் பாக்கியவர்களுக்கும்